ிாத்தய தோத்தேத்தைக்காணமுதிரா கிருஷ்ணா கீத்தமே நம தமுயோஸ்வத் புங்குவராஜ் சமூக மயத்த பூவமே நிறம் பியசாச்சின் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் விஸ்வரூபத்தை அர்ஜுனனுக்கு காட்டி அருளினார் அதுல கோரமான ரூபங்களை எல்லாம் பார்த்து அர்ஜுனன் இந்த ரூபத்தை பற்றி எனக்கு உபதேசிக்கணும் அப்படின்னு கேட்டுக்கொண்டான் அர்ஜுனன் கிட்ட பகவான் சொல்றார் ஹே சவ்யசாச்சின் இடது கையினாலேயும் பானங்களை செலுத்தக்கூடிய சக்தி படைத்த அர்ஜுனா அர்ஜுனன் என்ன பண்ணுவானா அதாவது வில்லை காலுக்கடியில் வைத்துக்கொண்டு இரண்டு கால்களுக்கு இடையிலும் வில்லை வைத்து கொண்டு இரண்டு பக்கங்களிலும் அம்புகளை முதுகிலே சுமந்து கொண்டு இரண்டு கைகளாலும் மாற்றி மாற்றி அம்பை வெகு வேகமாக செலுத்தக்கூடிய சக்தி படைத்தவன் அதனால தான் இங்கே சவ்யசாட்சிங்கிறார் சவ்யசாட்சிங்கிறது அர்ஜுனனுடைய ஒரு சிறப்பு பெயர் அதாவது இடதுகையினாலையும் அம்பு எய்யக்கூடிய சக்தி படைத்தவன் வலது கையினாலேயும் அன்பு எழுதுவான் இடதுகையினாலையும் ஒரு நடுவில் வைத்துக் கற்பனை செய்து பாருங்கள் இரண்டு கைகளாலும் மாற்றி மாற்றி அம்பை எடுத்து போட்டுக்கொண்டே இருந்தால் அவன் எவ்வளவு வேகமாக யுத்தம் செய்யக்கூடியவனாக இருப்பான் வில்லுக்கு விஜயன் என்பதை எல்லாம் நாம் இந்த கருத்துக்களின் மூலம் புரிந்து கொள்ளலாம் ஹே சவ்யசா சின் இடது கையினாலேயும் பானங்களை போடக்கூடிய அம்புகளை எரியக்கூடிய சக்தி படைத்த அர்ஜுனா துவம் நீ நிமித்த மாத்திரம் பவத் தொங்கிறது இங்கே இல்லை நாம சப்ளை பண்ணிக்கலாம் முதல்லையும் இருக்கு இதே ஸ்லோகத்தில் மேலே தொம் உத்திஷ்ட அப்படிங்கிறதுக்கு அதையே துவம் நீ நிமித்த மாத்திரம் பவ நீ வந்து கருவியாக இரு நிமித்த மாத்திரம்னு இது கொஞ்சம் நுணுக்கமானது அதாவது நமக்கு வந்து சிந்திக்கிற சக்தி இருக்கு விருப்ப வெறுப்பு இருக்கு வில் பவர்லாம் இருக்கு ஆனாலும் பகவானுடைய ஒரு நியத்தி இவர்களெல்லாம் அழிக்கிறதுக்கு ஏற்பட்டிருக்கிறது அவர்களுடைய கர்மமும் அர்ஜுனனுடைய பானங்களால் அவர்கள் இறக்க வேண்டும் என்று இருக்கிறது பீஷ்மர் துரோணர் போன்றவர்களுடைய கர்மங்களும் அர்ஜுனனால் இறக்க வேண்டியதாக இருக்கிறது ஆகவே அர்ஜுனன் நிமித்த மாத்திரம் நீ பண்ணுறேன்னு நினைக்காத அவர்களுடைய கர்மம் உன்னை செய்ய தூண்டுகிறது என்ற கோணத்திலும் கூட நீ சிந்தித்து கொள்ளலாம் இன்னொரு கருத்து இருக்குது நம்ம இந்த இடத்துல தான் நிறைய பேர் தவறாக புரிஞ்சிக்கிறதுக்கு வழி இருக்குது அதாவது பகவானுடைய கையில் கருவியாக இருக்கணும்னு ஒரு விஷயம் இங்கே புரிஞ்சுக்கணும் கருவிக்கு சுதந்திரம் கிடையாது இப்போ பேனாவோ நம்ம கத்தியோ உபயோகப்படுத்தினா கத்திக்கு சுதந்திரம் இல்லை அந்த கத்தியை பயன்படுத்துகிற அறிவுள்ள ஒருத்தனுக்கு தான் அந்த உரிமை இருக்குது அப்படி நாம் வந்து கத்தி மாதிரியோ கார் மாதிரியோ ஒரு ஜடப்பொருள் அல்ல நமக்கு சிந்திக்கிற சக்தி இருக்குது நமக்கு விருப்ப ஏற்புகள் இருக்குது செய்கிறதுக்கு சாய்ஸ் எல்லாம் இருக்குது இதெல்லாம் பகவான் நமக்கு கொடுத்துருக்கிறார் ஆகையினால பகவானே செய்கிறார் நாம் ஒன்றும் ஒரு கருவிங்கிறதெல்லாம் நம்ம அடிக்கடி சொல்கிறோம் அது வந்து நம்முடைய மனசில் அகங்காரம் வராமல் இருக்கக்கூடிய ஒரு பாவனைக்காக சொல்கிறோம் சில தத்துவ கோணத்திலையும் சொல்கிறோம் உண்மையிலேயே இந்த உடல் மனம் புத்தி எல்லாம் இந்த தூய உணர்வை சார்ந்திருந்து செயல்படுகிறது ஆகவே நீ உன்னை உணர்வாக மட்டும் உணர்ந்து கொள்கிற அர்த்தமும் இருக்குது ஆ இறைவனுடைய கையில் நாம் கருவியாக இருக்கோம்னா நம்ம பண்ணுற தப்புக்கெல்லாம் இறைவன் காரணமாக இருந்தால் பாவமெல்லாம் அவருக்கு தான் போகணும் காரை தப்பாக ஓட்டினா காருக்கு தண்டனை இல்லை காரை ஓட்டினவனுக்கு தான் தண்டனை கத்தியை தவறாக பயன்படுத்தினா அவனுக்கு தான் தண்டனை அப்போ நான் தவறான முறையில் வாழ்ந்தால் அந்த தவறான முறையில் நான் வாழ்ந்ததுக்கு கடவுள் காரணம் ஆயிடுவார் அப்போ நான் பண்ணுற நல்லதுக்கும் கெட்டதுக்கும் கடவுள் காரணம் அவருக்கு தான் புண்ணிய பாவமெல்லாம் போகும் அப்பா அவருக்கு புண்ணிய பாபம் போகும்னா அத்தனை பேருடைய புண்ணிய பாபத்தையும் அனுபவிக்கிறேன்னா அவர் எவ்வளோ துன்பத்தை அனுபவிக்க வேண்டியிருக்கும் ஆக இந்த கருத்தை நம்ம கவனமாக புரிஞ்சுக்கணும் நிமித்த மாத்திரங்கிற கருத்துக்கு சாஸ்திரத்தில் சொன்னபடி நீ க்ஷத்ரிய தர்மத்துக்கு இங்கே யுத்தம் பண்ண வந்திருக்க அந்த க்ஷத்ரிய தர்மத்தை விருப்பு வெறுப்பு இல்லாமல் கடைப்படி ஆகவே நீ ஒரு கருவியாக உன்னை நினச்சிக்கோ சாஸ்திரத்துக்கு கட்டுப்பட்டவன் நம்ம எப்படி எப்போ புரிஞ்சுக்கணும்னா நம்முடைய திருக்குறள் போன்ற சாஸ்திரங்களின் நெறிப்படி நாம் என்றைக்கு வாழ்கிறோமோ அப்பொழுது நம்ம கடவுளுடைய கையில் கருவியாக இருக்கும் அப்பொழுது தான் நாம் கடவுளுடைய கையிலே கருவியாக இருக்கிறோம் என்ற அர்த்தம் பொருந்தும் ஆக சாஸ்திரத்தின் சொன்னபடி நான் நடந்து கொள்கிறேன் அப்படிங்கிற அந்த புண்ணிய பாபம்லாம் நமக்கு தான் ஏற்படக்கூடிய நன்மைத்தையுமே நமக்கு தான் வரும் ஆக இந்த கருத்தை கவனமாக புரிந்து நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் நாளைக்கு தொடர்ந்து படிக்கலாம் भगवान நமக்கு அனுகிரகம் பண்ணட்டும் தியோலஸ்வ ஜித் பூர்வமே நிமித்த மாத்திரம் எல்லோருக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் ஹரி ஓம்